அவர்கள் கூறினார்கள் அப்போது உம் சல்லமா ரதி அவர்கள் பெண்கள் தங்களின் கீழாடைகள் விஷயமாக எப்படி நடந்து கொள்வது என்று கேட்டார்கள் அவர்கள் ஒரு சான் அளவுக்கு அதாவது கெண்டை கால்களுக்கு கீழாக இறக்கி கட்டுவார்கள் என்று நபி சொல்லாஹும் செல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர்களின் பாதங்கள் தெரியுமே என்று உம் அவர்கள் கேட்டார்கள் அவர்கள் அதை ஒரு முழம் அளவுக்கு இறக்கி கட்டட்டும் அதற்கும் கீழே கட்ட வேண்டாம் என்று நபி சொல்லாஹும் மயிலகன் செல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போதாவோ நான்கு ஒன்று ஒன்று ஒன்பது இது ஹசன் சஹி என திருமிதி இமாம் கூறுகிறார்கள்